பெரிய புராணம் தலைப்பு கண்ணப்ப நாயினார் மூன்றாம் பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம் நிகழ்த்துபவர் நமது பேராசிரியர் பண்டித வித்வான் சித்தாந்த நன்மணி தொல்காப்பிய செல்வர் சீர்மிகு முனைவர் கு சுந்தரமூர்த்தி எம்ஏ பிஹெச்டி அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தர்மபுரம் எல்லாமல்ல இறைமுடைய திருவுகளை திறமையொண்டு நம்ம எல்லாம் ஆட்கொண்டு வருகின்ற குருமூர்த்திகளா வழங்கு என்ற தவிர திரு சுவாமியுடைய திருவிடிகளை வணங்கி அவருடைய தெருக்குறிப்பின் படி நின்றும் நிர்வாக அமைப்பை அண்மை ஆட்சியினுடைய செயலர் என்னுடைய வணக்கத்தை கூறி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மிகச் நடத்துவதற்கென்று நம்முடைய பொன் கோபால் அவர்கள் ஆர்காண்டிலிருந்து ஒவ்வொரு முறையும் வந்து நடத்தி வைக்கிறார் அவர்களுக்கும் பந்து கேட்டு மிக இதை விடாமல் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணி வந்திருக்கத்தை கூறி இப்பொழுது மூன்றாவது நினைவாக நம்முடைய கண்ணப்ப வரலாற்றை நினைகிறோம் கூட கண்ணப்பு வரலாற்று நிறைவு ஐயா அவர்களை கேட்டேன் இல்லை வந்து என்று சொன்னார்கள் அது கூட ரொம்ப தொடக்கத்தில் தான் இருக்கிறோம் ஆகவே சற்று நிதானமாக செல்கிறோம் இருந்தாலும் சற்று விரைவாக செல்வது கூட நல்லது ஐயா அவர்கள் சில வருத்தப்பட்டார்கள் காரணம் வேற முடியாது கண்ணப்பருடைய தந்தையார் அழைத்து வர சொல்லுகிறார் என்று நாம் சென்றபோது நினைத்திருக்கிறோம் அப்ப தேவராட்டி யார் என்று சொன்னா இப்ப இந்த காலத்துல பூசார் யார் என்று அழைக்கிறோமே அது பெண்பாளர் ஆகவே பெண்கள் வழிபாடு செய்திருக்கிறாங்க ரொம்ப அருமையா அதுவும் ஒரு மலைநிலத்தில் ஆங்காங்கு ஒரு மலை தெய்வங்களுக்கு எல்லாம் வழிபாடு செய்கின்ற ஒரு உரிமை யாருக்கு இருந்திருக்கிறது பெண்களுக்கு இருந்திருக்கிறது அந்த அருமைப்பாட்டை இங்கேதான் கண்ணப்புற வரலாற்று மற்ற இடங்கள்ல தேவராட்டி என்றால் இந்த வில்வேடருக்காக அந்த பயிற்று அதற்காக வழிபாடு செய்வது போன்ற செயல்கள் எல்லாம் இங்கேதான் நம்ம காண முடியாது இதுல இந்த ஒரு அருமைப்பாடு தெரிகிறது எனவே பெண்கள் உரிமை பெண்கள் வழிபாடு வழிபாடு சொல்கிறோமே பெண்கள் வழிபாட்டு உரிமையை அந்த காலத்தில் ஒரு பெண்பாளர் மலை நிலத்தில் இருக்கின்ற தெய்வங்களுக்கு செய்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் தேவராட்டி என்று பெயர் தேவர்களை மகிழ்வு செய்கின்ற அமைப்புடையவள் தேவராட்டி இல்ல தேவஸ்தானம் சொல்றோம் அது மாதிரிதான் தேவராட்டி என்று சொல்வதில் அருமையான பழக்கம் அந்த பெருமகள் வந்து வருகிறார் அப்படி வருகின்ற பொழுது விருப்பினுடன் கடிது வந்தாள் என்று வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம் மேலே இப்பொழுது யாரிடம் வருகிறார் அந்த நாட்டினுடைய அரசராக இருக்கிற நாகரண்டிலே அவன் அழைக்க வருகிறார் எதற்கு தன்னுடைய பையனுக்கு இப்பொழுது வில்விழா கற்பிக்கவும் ஏறத்தால் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மகனத்தில் ஒப்பிக்கவும் வேண்டுகின்ற ஒரு நிலை அந்த அந்த நிலைக்காக இப்பொழுது அந்த தேவராட்டி வருகிறாளாம் காணில் வரித்தளிர் துதைந்த கண்ணி சூடி கலை மறுப்பின் அறிந்த குடைக்காதில் பெய்து காணில் வரித்தளி துதைந்த கண்ணி சூடி கண்ணின் மாலை போட்டுக்கிறதுக்கு அது சாதாரண அங்காக இருக்கிற அந்த காட்டு மலைநிலங்களில் இருக்கிற தளிர்கள் அந்த சில அந்த நுனி குடைகள் இருக்கு பாருங்க அவற்றை எடுத்து மாலையாக போட்டுக்கிற பழக்கம் இருந்திருக்கு பெண்பாலா இருக்கு அந்த மாலை அணிந்தாரலாம் அப்படி அணிந்தவர்களாக உம் கலை அறிந்த குடை காதில் பெய்து மானுடைய அந்த மறுப்பை கொம்பை சீவி அதனால் ஆகப்பட்ட குழையே காதில் அந்த பெருமாட்டி மானின் வயிற்று அரிதாரம் திலகம் இட்டு அரிதாரத்தைக் கொண்டு தன்னுடைய நெத்தில பொட்டு வைத்திருந்தாலும் மயிர்கடுத்து மனவு மணி வடமும் பூண்டு கழுத்துல நல்ல மணிகளால் மர உரிமேல் சாரைய நல்ல வயது முதிர்ந்த பிராட்டி அதனாலே யாரைத்தால வந்து ஒரு ஐம்பத்தி வயதுக்கு மேலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பெருமாட்டியாக இருக்கிறாளாம் அவள் பூ தோரை மலி சேடி நல்கி கோமான போட்டிருந்தார் இந்த பிரசாதம் பிரசாதம் அதற்கு சேடம் என்ற பொருள் அந்த காலத்திலிருந்து இருக்குது சேடம் சிலப்பதி ஆரத்திலும் வருகிறது இங்கேயும் சேடையை நல்கி இப்ப நாம பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு எலுமிச்சம் அளவோ அல்லது ஒரு இதோ கொடுத்து பார்ப்பது ஒரு மரியாதை நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி மலை தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற ஒரு பெருமாட்டை என்ன கொடுக்க அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்த சேடம் இப்ப இந்த சொல்லால் சொன்னா பிரசாதம் அதை கொடுத்து அந்த நாகனை பார்த்தாலாம் பார்த்தோன்னா வாங்கினா இட்டுக்கொண்டான் திருநெல்டான் நின்ற முதுகுரக்கோல படிமத்தாளினோக்கி அண்ணினி நிரப்பு நீங்கி நந்தி நிதி இருந்தனையோ என்று கூறும் நாகன் எதிர் ரொம்ப அருமை இப்ப எல்லோரும் போலேயே எப்படி பார்த்தா என்னையா நல்ல மாறிலான்னு கேக்குற மாதிரி அந்த தேவராட்டி இந்த அரசுக்குள்ள தான் இருந்து எல்லா திலங்கு தெய்வங்களுக்கும் வழிபாடு விளை வளனும் பிற வளனும் வேண்டித்தெல்லாம் அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ்வேன் அருமை இப்படி பாருங்க இருக்குதே நீங்க என்னைக்கு அறக்கட்டளை வைத்த பொழுது தெய்வங்களுக்கு இத்தனை ரூபாயில வழிபாடு செய்யணும் திட்டம் உண்டோ அந்த திட்டத்துல ஒரு பைசா கூட குறையாமல் நடந்தது ஏ அந்த திட்டத்திற்கு வைக்கப்பட்ட பொருள்களை மக்கள் தவறாமல் கொடுத்தது தவறாமல் கொடுத்தது அஞ்சாண்டுக்கு தள்ளுபடி பண்றது நாம சாப்பாட்டை தள்ளுபடி பண்றோமா நாம சாப்பாட்டை தள்ளுபடி பண்ணல அப்புறம் ஏன் தள்ளுபடி பண்றீங்க இப்ப நாம இருப்போம் என்னமோ ஒரு ஞானம் அது மாதிரி அப்படி தள்ளுபடி இல்லாமல் நீங்க அன்றிணி வைத்தபடிங்கிறது எதாருமே நல்ல விளம்பரத்துல போடலாம் இந்த பா பாட்டை எப்படி இருக்குன்னு கேட்டா எந்த காலத்துல எந்த பெருமக்களால எந்தெந்த அளவுல என்னென்ன என்ன செஞ்சிருப்பான் ஐயா சிவந்தாச்சு இல்ல நாலு காலத்துல ஒரு கால பூஜை நம்மளுக்கு இருக்கட்டும் ஏதோ புண்ணிய நம்மளுடைய தலைமுறை எல்லாம் காக்கட்டும் என்று கருதி அன்றைக்கு வந்து ஏறத்தால் அவர்களுக்கு வந்து ஆனால் அன்னைக்கு வைத்திருந்தா அன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஒரு ரூபா அன்னைக்கு பெரிய காரியமா இருந்துருக்கலாம் இன்னைக்கு அந்த ஆயிரத்தி ஒரு ரூபா பதினோரு ரூபா போல ஆனா அந்த ஆயிரத்தி ஒரு ரூபாயும் வராப்பது தான் என்ன பண்றது ஆயிரத்தி ஒரு ரூபா இருந்தாலும் இன்னைக்கு பதினோரு ரூபா தான் அப்படி இருக்கு காலம் இப்ப அப்படி இருக்கு அப்படி இருந்த அந்த ஆயிரத்தி ஒண்ணுல என்ன செய்யறது நேற்று ஒரு நிகழ்ச்சி நேற்று இந்த இந்த இந்த நேரம் காஞ்சிபுரத்துல திருக்கோவில்ல மாலை நேரத்துல இப்ப இந்த நேரம் தான் இருக்க ஒரு வழிபாடு அமைப்பா ஆறு மணிக்கு சரியா நித்திய பிரதோஷ வழிபாடு இந்த நித்திய பிரதோஷம் அமாவாசை முதனாலே பிரதோஷம் பிரதோஷம் அதாவது அஞ்சரை வழிபாடு செய்யறது அது வந்து பிரதோஷ கால வழிபாடு அந்த வழிபாட்டுக்கு ஏதோ இதெல்லாம் இருந்திருக்கு இப்போ ஒண்ணுமே கிடையாது எங்க நம்ம காஞ்சியில் நம்ம ஏகாம்பரநாதர் கோவில் அதனால ஒரு அடிவர்கள் சில பேர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து அங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் வசூல் பண்ணி எப்படியாவது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் முதலாண்டு ஆயிரம் ரூபாய் வாங்கும் போது ரூபாய் சேர்த்துக்கிறது ஏன்னா அந்த ஆண்டுக்கு வந்து வட்டி வராது அதனால நீங்க ஆயிரத்து கொடுத்துட்டா இந்த ஆண்டு உங்க உங்க பேர்ல செய்யறோம் அந்த பிரதோஷத்தை அடுத்த ஆண்டுல உங்க பேர்ல வழி வழியாக செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நூறு ரூபாயில் சொல்லிட்டு அந்த உறுப்பினராக சேர்வதற்கு ஒரு அஞ்சு ரூபாய் நூத்தி ஐந்து பெற்றுக் கொண்டு பிரதோஷ வழிபாட்டை வேணும் ஒரு ஆண்டுக்கு வேண்டியது அப்படி சொல்றாரு நேற்று பிரதோஷ கால வழிபாட்டுக்கு அந்த காலத்தில் எண்ணி வைத்தவர்கள் எவ்வளவு செய்து வைத்தார்களோ நான் சொல்றேன் அந்த காலத்தில் வச்சது நீங்க வந்து ஒரு ஒரு சேர் என்ன இருந்தது இன்னைக்கு எதோ இவ்வளவாவது அந்த திருமணியில வைக்கலாமில் வைக்கலாம் அந்த மாதிரி அரசு கண்டிப்பாக செயல்பட்டு வந்து இருந்தால் அது நடந்துகிட்டு வரும் நீங்க அந்த மாதிரி அரசுகள் இல்லாமையினாலே என்ன போச்சு வைத்த யாரும் மறக்கலை சாப்பிட்டான்னு அனுபவிக்கலாம் அனுபவிக்க வச்சுட்டே இருக்கலாம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம் இங்க கோயிலுக்கு ஒண்ணுமே வரல இப்படி இருந்தா என்ன பண்ணுவது என்னமோ தெரியல இன்னைக்கு எப்படி இந்த பாட்டு நம்ம வரும்னு தெரியாது நம்ம கண்ணப்ப நான் நிறைவாக இருக்கணும்னு நினச்சேன்னை சரி அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லைன்னு நிறைவாக இல்லைன்னு சொன்னாங்கல்ல அதில் இந்த பகுதி வருமென்றது தெரியல இப்படி வருகிறது அதனால அறக்கட்டளை இப்போ உயிரை விட்டு வச்சுருப்பாங்க காலகாலமும் பெருமானுக்கு ஏகாம்பரநாதருக்கு இது பிரதோஷ வழிபாடு நடக்கட்டும் அது நம்முடைய தலைமுறைக்கெல்லாம் வழி புண்ணியம் இருக்கும் என்று கருதித்தான் வைச்சாங்க நம்பிக்கை தான் நம்பி தான் வைச்சாங்க அந்த நம்பிக்கை துரோகம் இல்லை இது நம்பிக்கை துரோவம் இல்லை இது எது எந்த வகையில் நீதி என்று அடுக்கும்னு தெரியல இது எது எப்படி நீதி ஆகும் அதுவே தெரியல நீதி என்ற பெயர்ல எப்படி அழைக்கப்படுகிறது ஆண்டவன் தான் அதனால இந்த அம்மா ரொம்ப அருமையாக நீங்க அன்றிணியை வைத்தபடி நாங்கள் இருக்கிறோம் அந்த அறக்கட்டளை வைத்தவர்கள் எப்படி அருமையாக செய்தார்களோ அதே நிலையில் குன்றாமல் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி அந்த பெருமாட்டி மகிழ்வோடு சொன்னாலாம் எனக்கு நல்ல பூஜை பண்றது பெருமானும் கிடைக்குது எனக்கு நல்ல சாப்பாடு பணம் இருப்பதனால அவங்க முறையில இந்த ஈசல் சாப்பிடுவாங்களா இந்த வேடுபவர்கள் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் அந்த பழைய திட்டப்படியே அருமையா சாப்பிட்டுக்கிட்டு பெருமானுக்கு வழிபாடு செய்துட்டு இருக்கோம் சொன்னோம் அந்தாமா வெப்பில் விளைவாளனும் பிறவாளனும் வேண்டித்தெல்லாம் அன்று நீ வைத்தபடி அன்று உங்க முன்னோர் வழிபடியா என்னைக்கு அந்த அறக்கட்டில் வைத்தார்களோ அதே போல அதனால் பெ வழிபாடு அடியேனை அழைத்தது என்னவோ அதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாலும் அழைத்த பணி என் அணங்கு சார்ந்தாள் உடனே தன்னுடைய கருத்து சொல்லுகிறார் கோட்டமிழ் என் குலமைந்தன் தின்னன் எங்கள் குலத்தலைமையான் கொடுப்ப கொண்டு பூண்டு பூட்டுருவின் சிலைவேறர் தம்மை காக்கும் பொறிப்பெருமை பொறுப்புரிமை போகின்றான் வேற ஒண்ணும் இல்லை எதற்காக என்று கேட்டால் எனக்கு வயது முயர்ந்து விட்டது அதனால தம்பிக்கு பட்டம் கட்டி வைக்க போறேன் அப்படியே அவன் பட்டம் ஏற்பதற்கு முன்னாலே எல்லா வரையுறை தெய்வங்களுக்கும் மலையுறை தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் உன்னுடைய ஆசை வேண்டும் என்றும் தான் நான் அழைத்தேன் என்று சொன்னான் ஆகவே ஒரு அருமையான ஒரு அரசியல் நடப்பதற்கு வழிபாடு வழிபடுகின்ற தெய்வமும் வழிபடுகின்ற தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற அந்த பூஜகர் வழிபாட்டு அமைப்பாளர் அவருடைய ஆசையும் பெறுவதெல்லாம் அப்படி கலந்திருக்க சமயம் கலந்த அரசு சமயம் கலக்காத அரசு இருந்ததாக ஒரு காலத்து நமக்கு தெரியல இந்த ஐம்பது ஆண்டாதான் தெரியுது ஐம்பது ஆண்டா தெரியுது சமயம் கலவாத அரசு ஒன்று உண்டா இருப்பதா வரலாற்றிலே இல்லையே வரலாற்றிலே இல்லையே வரலாறு காணாத புதுமை என்ன பண்றது நாம் செய்த பாவம் இப்ப இவங்கெல்லாம் கூட சொல்லலை நமக்கு அமைந்த முதல் பிரதமர் கடவுள் பட்டு இல்லாதவர் அது துப்பாக்கியம் நாம் செய்த பாவத்தில் முதல் பாவம் ஆமா துப்பாக்கியத்துல முதல் பயம் ஆண்டவன் தான் நடக்க போது பொறுப்பொருமை போகின்றான் அவன் பட்டம் ஏற்பதற்காக இப்பொழுது நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து வேறு புலம் கவர்வென்றி மேவுமாறு காட்டில் தெ வ மலை நிலத்தில் உரைகின்ற தெய்வங்களுடைய நல்லாசி எல்லாம் முழுதும் வேண்டும் தம்பிக்கு எனக்கு மேல் அவன் மிக சிறப்பாகவும் வேட்டை மற்ற இந்த மக்களை காக்கின்ற பொறுப்புரிமை எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ மீண்டும் ஒரு சிறப்பான வழிபாடு இங்க இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அழைத்தேன் என்று சொல்லுகிறார் அவே பாருங்க ஒரு ஒரு பட்டத்துக்கு வர்றாங்க நமக்கு மேலிருக்கிற தெய்வத்தை வணங்கி பிறகு வருவது என்று தெய்வத்தை வருவது என்று எங்கே ஒரு காற்று நிலத்தில் இருக்கின்ற ஒரு வேடருடைய அமைப்பு அப்படி அழைத்தாராம் உடனே மற்றவன் தன் மொழிகேட்டவரை சூராட்டி மனமகிழ்ந்து இங்கு அன்போடு வருகின்றேனுக்கு இதனாலே உண்மைந்தன் தின்னனான வெற்றி வரை சிலையோ நின் அளவிலென்று மேம்படுகின்றான் என்று விரும்பி வாழ்த்தி ரொம்ப அருமை கேள்விப்பட்டவன எதற்காக அடித்தார் தெரியும் அரசே மிக்க மகிழ்ச்சி நான் இங்க அழைத்தவுடன் பொறுப்படும் போது பல நல்ல சுகுனங்கள் எல்லாம் எனக்கு வந்தது நல்ல சுகுணம் அப்போ நிமித்தம் பார்த்தல் என்பது பாருங்க இதெல்லாம் ரொம்ப தொன்று தோர்த்தது நிமித்தம் பார்த்தல் நமக்கு எது போகின்ற பொழுது ஒரு கருடன் அருமையா இடமா போயிச்சு செயற்பாடு நடக்கும் போயிச்சு கட்டுகிறது என்று சொல்லுறோம் இடம் போவதற்கும் நாம போற காரியத்துக்கு என்ன சம்பந்தம் எனக்கும் விளங்கலதான் ஆனால் இது நன்றாக நடக்கும் என்பது நூல்களில் சொல்லப்பட்டு வெண்தலை கருடன் சென்றிடமானால் எவ்வகை பொருளும் தன் கூடும் அப்பா சொல்லியிருக்காங்க பெண்தலை கருடன் சென்று இடமானால் வளமிருந்து இடதுபக்கம் போனா எவ்வகை பொருளும் தன் கையில் கூடும் அது நல்ல சுகனம் இதுபோல் பல நன்மை அதனால நான் நீ அழைத்தவுடன் நான் பொறுப்பு வருகிறேன் வரும்பொழுது பல நல்ல சுகனங்கள் இருக்கின்றன எனவே நின் மைந்தன் உன்னை விட மேலாக எல்லாவற்றிலும் சிறப்பாக வாழ்வான் என்று சொல்லி அந்த பெருமாட்டி வாழ்த்தி கொத்தவன் தெய்வங்கள் மகிழவூட்ட வேண்டுமென குறைவின்றி கொண்டு போனாள் என்று எல்லாம் வச்சிருந்த இந்த தெய்வத்துக்கு இவ்வளவு இந்த எல்லாவற்றையும் எடுத்து அந்த பெருமாட்டையோடு அனுப்பினாங்க எனவே முதல் முதல் தெய்வ வழிபாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்தன என்று சொன்ன தெய்விகள் குரமுதியா சென்ற பின்பு தின்னனார் சிலைத்தாதை அழைப்ப சீர்குள் மைவிரவு நறுங்குஞ்சி வாசக்கன்னி மணி நீலம் மலை உடனே இந்த தேவராட்டியை அழைத்து இந்த ஏற்பாடு செய்த பிறகுதான் தம்பிய கூப்பிட பையனை கூப்பிடன் தம்பிய கூப்பிட அப்படின்னு தான் இப்ப யார் தின்னார் வருகிறார் வந்தால் கைவிர போற்ற வந்து காதல் பொ கடல் வணங்கும் போதில் ஏதேனும் ஒன்று அப்படி அடைக்கின்ற பொழுது அந்த பையன் அப்பாவுடைய திருவடியை வணங்கியதாக கேள்வி வணங்கியதாக கேள்வி இப்ப இருக்கு அந்த பழைய மண்பாண்டம் தீபாவளி பொங்கல் மாதிரி காலங்கள்ல பிறந்த விழா என்றால் இது போன்ற காலங்களில் வணங்குறது சில இடங்கள் இருக்கின்றன வாழ்க அதனால ஆண்டிலே பலமுறை வணங்கும்படியான ஒரு கட்டம் நேரும் நல்லாவே வணங்கிக் கொள்ளணும் இந்த ரெண்டு கண்கள் அவனுடைய திருவடியில படும்படியா வணங்கி படும்படியா வணங்கு தெய்வம் எல்லாவற்றையும் அறிமுப்படுத்துவதே அவங்க தானே முன்னே அறிகின்ற தெய்வம் நாம் எல்லாவற்றையும் முன்னே அறிவிக்கின்ற தெய்வம் அறிகின்ற தெய்வமும் அறிவிக்கின்ற தெய்வமும் அதுதான் அதனால அப்பா அவனுடைய திருவடியை வணங்கினாலும் வணங்க தாதை கடல் வணங்கும் போதில் செய்வரை போல் புயமிரண்டும் செழும்புலித்தோல் இருக்கையின் முன் சேரவைத்தான் உடனே அப்படியே இவருக்கு பெரிய மகிழ்ச்சி அல்லவா ஒரே பையன் அது நீண்ட காலமா குழந்தை இல்லாத முருகப்பெருமானுடைய திருவுருளால் பிறந்த குழந்தை இப்போ ரொம்ப அருமையா நெறியோடு இருக்கிற பையன் நல்ல அருமையா வில்வேட்டு எல்லாம் அருமையா தெரியும் இதெல்லாம் பக்குவமான பையனாக இருக்கிறோம் அதான் அப்படியே தூக்கி அப்படி அனைத்துல பகுதியில் இருக்கல உட்காருமா தம்பி உட்காராது இப்படி செய்த காட்டுகம் நோக்கினாகன் மூப்பெனை வந்தடைதலினால் முன்பு இப்படி அப்படியே எடுத்து நெஞ்சு நெஞ்சோ தருவோடு அப்படியே கட்டி தருவாங்க என்னன்னு கேட்டாரு கட்டி தருவனது அன்புக்காக மட்டும்தான் கருதுறீங்களா ஒரு பக்கம் அன்பு இன்னொரு அடுத்த மாசம் வரைக்கும் இன்னொரு பக்கம் கம்ப நல்லவா தம்பி பட்டத்துக்கு வருகிற அயோத்தியோ மிக பெரிய இடம் ரொம்ப சிறப்பான ஆட்சி நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அது சரி நம்ம முதல் பையன் அரசு கொடுக்கலாம்னாலும் கூட அந்த பையனுக்கு பக்குவம் இருக்கா அப்படிங்கறது என்னன்னா அதுக்கு என்ன வேணும்னாரு நல்ல கம்பீரமான மார்பும் தோல்டைய வலிமையை இருக்கணும் இல்லாத வெறும் மூத்த மொழி பையங்கிறது என்னன்னாரு அதனால விழுந்த அந்த பையனை எடுத்து அப்படியே தன்னை மார்பு தள்ளிவிட்டாங்கல்ல தானாது தோல் மார்பு கொண்டு ஆளந்தான் பக்குவமானதானா தசி த நாளைக்கு ஆட்சிக்கு வந்தான் நன்றாக ஆளுவானா என்று கருதி தனது தோலை கொண்டு அவன் தோளையும் தனது மார்பை கொண்டு அவன் மார்வையும் அளந்தான் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் என்றார் கம்பன் அது மேட்டுக்குடிமகன் அரசு இது பாவம் எண்ணிக்காத மேட்டு குடிமகனுடைய அரசு அது மிகப்பெரிய பேரரசு இது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையில் இருக்கிற ஒரு சிற்றரசு ஆனாலும் அந்த மரபநிலைகள் மாறவில்லை மரபநிலைகள் மாறவில்லை ஆகவே அதுபோல அந்த தம்பியை எழுப்பி அப்படி அமர வைத்தாராம் முன் இருந்தமைந்த முகம் நோக்கி நாகன் மூப்பு அனைவந்தடைதறினால் முன்பு போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட இனி எனக்கு கருத்தில் தம்பி தெரியும் எனக்கெல்லாம் வயசு ஆச்சுன்னு நம்ம முன்னெல்லாம் வேட்டையாட போன சின்ன பையனா இருக்கும் இப்ப அந்த மாதிரி போக முடியாதா பாத்தியாப்பா முடியலப்பா போகணும் தான் விருப்பம் மக்களை பார்க்கணும் விருப்பம் ஆனாலும் என்னால இயல அதனால நான் என்ன செய்யறேன் என்றால் எனக்கு மேலாய் மண்ணு சிலை மலையர்குல காவல் பூண்டு மாறறிந்து மாவேட்டையாடி என்றும் தாங்குவாய் என்று உடைதோளும் சுரிகையும் கை கொடுத்த நந்தே இனிமே உனக்குதான் நீதான் பண்ண உன்னுடைய மரபு என்ன உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய் என்ன மரபு நாம் வேடுவர் குளம் வேறொரு குளத்தில் நான் அரசனா இருந்து விட்டேன் புதுமையினாலே நானே விரும்பி கொடுக்கிறேன் எனவே தந்தையினுடைய பொறுப்பு பையன் இருப்பது மரபுரிமை அந்த மரபுரிமை சி கேஸ் அவர்கள் ரொம்ப அருமையாக தம்பி நாங்க என்னமோ எங்களுக்கு எங்க போல உ வேடுவர் பையன் மற்ற இதுன்னு சொல்லிவிட்டு தின்ன பேர் வைத்து நாங்க என்ன செய்யறோம் எங்க கருத்தின் படிக்கு இப்பொழுது நாங்க வந்து இந்த இது எங்க கருத்தின் படிக்கு உனக்கு வந்து வேட்டு அரசா நீ வந்தது இந்த வேடுவர் ஆட்சி பெறுவதற்கா வந்தாய் இல்ல உன்னுடைய மரபுரிமை உன்னுடைய மரபுரிமை எது நீ வந்த தவம் எதுவோ இவர் வந்து கடைசியை பெருமாறியே கொண்டு பிறகு வேட்டையாடி கொண்டாருக்க போறார் இல்லை இங்க உன்னுடைய மரபுரிமை என்பது வழி வழியாக வந்த இந்த அரசுரிமை என்பது நம் மேம்போக்கான வரலாற்றுப் பூக்கள் இருந்தாலும் கூட உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய் என்னமாப்பா எனக்கு பையனா இருக்க முடியாத அமைப்புல ஒரு பதினாறு ஆண்டு இருந்துட்ட நல்ல விண்வெத்தியெல்லாம் கத்துக்கொண்டேன் இனிமே நீ இதற்கா வந்த என்னை போல ஒரு அரசனாக வேடுவனாக வேறு ஒரு தலைவனாக இருக்கா வந்தா இல்லையப்பா நாளில் கண்ணிடந்து அப்பவல்லேனல்லேன் எத்தனையோ ஆண்டுகள் தவங்கடந்து முத்திப்பேறு பெற முடியாமல் இருக்கிறப்போ ஆரே நாளில் முத்தி பெயர் பெறப் போகிறாயே மரபுரிமை என்பதும் கருதிட்டு மரபூரிமை வழி வழியா வந்த உரிமை அவ்வளவுதான் மரபுரிமை ஆனாலும் இந்த எதிர்கால சிந்தனையை வைத்து அந்த மாதிரி உரையில் வருகின்ற பொழுது இவன் நாகன் தன்னுடைய மனசில் சொன்னது மரபுரிமை என்பது அரச உரிமைதான் ஆனாலும் எதிர்கால நிகழ்ச்சியை வருகின்ற பொழுது மரபுரிமை தாங்குவாய் இந்த கேவலம் ஆட்சிக்கு வந்து மழைவளம் கரைப்பின் பெரும்பே இரட்சம் குடிபுற உண்டு கொடுங்கி மண்பதை காக்கும் நன்குடித்தல் துன்பம் தொழுதாக தலைஞ்சு அவன் அவன் அரசுக்கு வர்றதுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டான் இப்போ அரசுக்கு வர்றதுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டும் அரசு வர்றதுக்கு ஐயோ வருதே இப்படி காக்க பொண்ணுமே ஏன்னா அஞ்சப்பட்ட காலம் நன்றாக இருக்கணுமேங்கிற காலம் சாப்பிட்ற காலம் அதனால மழை வளம் கரத்தின் வான்பு இரச்சம் இங்கயாவது மழை பெய்யல போனாண்டு ஏப்பா இதே ஆண்டு ஐப்பசி காத்து எப்படி கொட்டு ஏரி குளம்லாம் நடந்தது இந்த காலத்துல மழையா பெய்யும் மண்ணுதான் பெய்யுமா அப்படின்னு சொன்னா போச்சே வான்பு இரச்சம் உயிர் ஏதில் பெரும்பு இரச்சம் அரசன் கவலைப்பட வேண்டியது எங்காவது ஒரு உயிரளுக்கு ஏதேனும் நேராத துன்பம் நேர்ந்ததுன்னா உயிர் போகணும் உனக்கு ஆமாமா நம்முடைய ஆட்சியா இப்படி ஒரு தவறான முறையில் இந்த உயிர் ஆன்மா இறந்து விட்டதே என்று கவலை பண்ணு நீ பஸ் இது போது ஒரு பதிலையும் சகஜமா போயிச்சு பேப்பர்ல ஒரு காலினா ஒரு வேன் ஒரு இது மோதி ஒரு பத்து பேர் சத்தாங்கன்னு இல்லைன்னு சொன்னர் சப்பா இருக்கு நீ பேப்பர் சொயுடையதே இது மரபா போயிச்சுப்போம் உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய் இப்ப பேப்பருடைய மரபுரிமை ஆயிட்டு நம்ம அங்கே பிழை உயிர் எய்தில் இன்னொரு அருமை பிழை உயிர் எதில் தவறான முறையில இறந்தால் போனா மட்டுமல்ல ஒரு ஆன்மா தவறு செய்தாலே சொல்ற தவறு செய்ய நேர்ந்தால் கூட இப்படி எல்லாருமே எல்லாம் வன்முறை ஆயிட்டது எங்க பார்த்தாலும் உரியதெல்லாச்சு நம்முடைய ஆட்சியில என்று வருத்தம் பண்ணுமா பிழை உயிர் எய்தில் பெரும்பிஞ்சம் அரச நடத்தடிபுறவுண்டு அந்த குடிமக்களை ஆறில் கொடுங்கோல் அஞ்சு மக்கள் எந்த விதத்திலயும் கொடுங்கோல் சொல்லக்கூடாதே என்று சொல்லி இருக்கா கொடுங்கோல் அஞ்சு இந்த மண்பதை காக்கும் நண்புடை பிறக்கல் துன்பம் அல்லது தோழுதவில் இதை விட வேற அரசியலுக்கு வர்றதை விட பெரிய துன்பம் வேற எதுவும் இல்லை தங்ககாலத்தில் மாரி பைப்பினும் வாரி குண்டினும் வாரி குண்டினும் கருத்து உண்டு அல்லவா இவையெல்லாம் மண்குடி பிறப்பதற்கு துன்பம் என்று சொன்னார் மழை பெய்யல மழை பெய்வதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது எனது தெய்வத் திருளால் வருவது நல்ல ஆட்சியினாலும் வருவது அதனாலதான் வாழ்காந்தனர் வானவர் ஆணினம் தன்புணல் வீழ்தன்புணல் மழையில என்ன பண்ண முடியும் மிக அருமையாச்சு திருவள்ளுவனார் அருமையா கடவுள் வாழ்த்து பாடி அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு வான் சிறப்பு திருவள்ளுவரில் இருக்கிற ஒரு அருமைப்பாட்டை பார்க்கணும்னு சொன்னா திருக்குறளை மட்டும் படிச்சா போதாது ஒரு தலைப்படுத்துக்கணும் கடவுள் வாழ்த்து எடுத்துக்கணும் கடவுள் வாழ்த்தை திருக்குறளை எப்படி சொல்கிறது திருக்கடகம் எப்படி சொல்லுகிறது நான்மணிக்கடி எப்படி சொல்லுது என்னான் நாற்பது எப்படி சொல்லுது இனிமே நாற்பது எப்படி சொல்லுது பழமொழி நானூறு எப்படி சொல்லுகிறது என்று எங்க திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து எப்படி இருக்கு அப்படி சொன்னாதான் சிங்கம்னு தெரியும் சிங்கம் இல்ல தினையே தான் கடவுள் திருவள்ளுவரும் பாடினா எங்க ஒப்பிட்டு பாக்கு வர நாதி இருக்கு நீதி நூல் போயிட்டு அதில் எப்படியும் அவருடைய கருத்தின் வழி வருகின்ற பொழுதுதான் அவருடைய கடவுள் வாழ்த்து இப்படிப்பட்டது என்று தெரியும் அதனால இப்படிப்பட்ட அருமையான அமைப்பில் உன் உடைய மரபுரிமை தாங்குவா என்று என்ன கொடுத்தாராம் உடை தோலும் சூரிய கை கொடுத்த ரண்டே அப்படி ஒரு மரபிற்கு மாட்டு இருக்கு நல்ல இடுப்பில் கட்டி கொண்டு இந்த வில் வேட்டை ஆடுகின்ற பொழுது கட்டுவதற்கு ஏற்ற ஒரு ஆளை கையில ஒரு வாழ் இந்த ரெண்டை வேல்கை கொடுத்து வெளிது பெறு துடி பார்மயிற்குடுமி எண்ணெய் நீவி ஒருமுகன் இல்லாத இல்லோல் செருமுகம் நோக்கி செலுகன விடுமையை ஒரு காலத்துல அடிக்கடியா பேசிட்டு பள்ளிகள்ல கடகம் இருக்கு பாருங்க தோக்க விழா இந்த முத்தமிழி விழா ஆண்டு விழான்னு மூணு விழா இருக்கும் நிச்சயமா தோக்க விழா ஒண்ணு சிறப்பா வெளியில கூப்பிடுவாங்க இந்த பொங்கல் சமயத்துல முத்தமிழி விழா கொண்டாடுவாங்க கடைசியில மங்களம் பார்வது ஆண்டு விழா இது மூணுக்கும் பெரும்பாலும் கல்லூரிகள்லயே பள்ளியிலயோ பெரும்பாலும் அப்படி போயிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் இருந்த பொழுது இந்த பண்டை தமிழர் வீரம் விடாம பேசுவாங்க அதெல்லாம் போயிச்சு அதுல ஒரு பெண் சொன்னாலாம் இல்ல இங்கயோ போர் என்று கருத்ததை கேள்விப்பட்டதுதான் அது பார்த்தவொடனே என்டா ராஜா இங்கவா தெருவிட விளையாடிட்டு இருந்தான கூட்டு கூட்டு வேல்கை கொடுத்து வேலை கையில கொடுத்து வெது விரித்துடி சட்டை அப்ப சட்டை கிடையாது சாதாரண வேசி கேட்டா மாற்றி அருமையா புத்தாடை உடுத்தி பார்மயிர் குடிமி எண்ணெயை நீவி கலையெல்லாம் சீ விட்டு நம்ம நாட்டுக்கு நாட்டுக்கு போர் வந்து நீ போகணும் சமத்தா என்று சொல்லிவிட்டு அனுப்பினால் ஆமா என்ன அது சரி குச்சேலர் மாதிரி இருபத்தி ஏழு பத்து அதனால ஒன்னு அனுப்பின ஒரு மகன் அல்லது அடாரா ஒரு மூலத்துக்கு உள்ளான் என்பது செய்கிறார் ஒரு மகன் நல்லது எல்லோன் புறநானூ எங்கோரு எங்கேயோரு நாடு எங்கேயோ புறம் ஒரு மகன் நல்லது எல்லோல் அது எங்கேயே அனுப்பினார் செருமுகம் நோக்கி போர்க்களத்தில் நீ தான் முன்னிருந்து பணி செய்யணும் எங்கே பார்ப்போம் செல்கன விடு நீ பொருணாநூறுலாம் கூட படிக்கிறத விட்டு போய் சங்கலிக்கும் பைரமுத்து ஜெயகாந்தனோட உட்கொண்டு தளர்வு கொண்டு அருமை இப்படி சொன்ன உடனே கையில வந்து அந்த ஆடையும் அந்த வால் வாங்கின தம்பி எப்படி இருந்தாரு ஒலியும் ஒலியும் கேட்கல எப்படி இருக்க தம்பிக்கு எப்பா எனக்கு வயசாயிட்டு இனிமே நீ எல்லாம் காக்கணும் என்று சொல்லி எல்லாத்தையும் கொடுக்கும்போது அப்பாவுக்கு இன்னைக்கு இறக்க மாட்டார மனுஷன் என்று ஆசையா வாங்கல அப்படி ஒரு தம்பி இல்ல மக்கள் தம்பி அந்த தண்ணி நல்ல தண்ணி வந்துதான் தந்தை நீலை உட்கொண்டு அப்பா எப்படி எல்லாம் ஆண்டார்கள் அவங்களுக்கு வயது வந்துட்டதுன்னு சொல்லி இதை கொடுக்கறாங்களே இனி அப்பா ஆட்சி என்பது இல்லாமல்லவா போய்டும் என்று கருதி தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு எய்தீ அரசு கொடுத்தார் என்பதில் மகிழ்ச்சி இல்லை ஆனால் மேலான வருத்தம் அப்பா ஆட்சியை நம்ம செய்ய முடியுமா அவங்க ஆட்சி அவங்க அல்லவா தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு தளர்வு கொண்டு தங்கள் குல தலைமைக்கு சாறு தோன்ற வந்த குறைபாடு அதனை நிரப்புமாறு மனம் கொண்ட குறிப்பினால் அப்படி பக்கம் பார்த்தார் சரி அப்பா எனக்கு வேண்டாம் அரசு நீங்களே இருக்கட்டும் என்று சொன்ன அப்ப தானுடைய அந்த குலத்துல பிறந்த வழி இருக்கிற காத்த அறத்தை நாம காக்க முடியாமல் அப்பா நம்மை விட்டு இப்ப அரசு கொடுத்து என்பது போது தளர்ச்சி ஆனால் வந்து சரி அப்படியான ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு கேட்டா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய வடிவழி வந்த அந்த அரசுரிமை எப்படின்னா மக்களை காக்கின்ற தண்ணி போயிடுது அதனால கடமை உணர்வு கொண்டு வாங்கிக் கொண்டார்